இந்த ரெண்டாவது அத்தியாயம் பஞ்சகாபோத விவேகம் இதை நிறைவு செஞ்சிட்டோம் முடிவுரையாக இதனுடைய சாரத்தை சொல்கிறேன் இந்த அத்தியாயத்தை நான்கு பிரிவாக பிரிக்கலாம் நான்கு தலைப்பின் கீழே மொத்தத்துக்கு சொல்லலாம் ஒன்று சுருதி வாக்கிய விளக்கம் அதாவது உபனிஷத் வாக்கியத்தினுடைய விளக்கத்தை சொன்னார் ஃபர்ஸ்ட் அது சுலோகம் ஒன்றுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் சுரு வாக்கிய விளக்கம் இரண்டாவது கருத்து மாயா தத்துவ விளக்கம் மாயையை பற்றி விளக்கினார் சுலோகம் நாப்பத்தி ஏழுல இருந்து வரைக்கும் மூணாவது கருத்து பஞ்ச போத விவேகம் அது சுலோகம் ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து வரைக்கும் விளக்குனார் பிறகு நாலாவது கருத்து முடிவுரையாக மரண காலம் ஞான மகிமை பிரமாண மகிமையின்னு சொல்லி 99 ஒன்பதுல இருந்து நூத்தி ஒன்பது வரைக்கும் சுருதி வாக்கிய விளக்கம் மாயா தத்துவ விளக்கம் பஞ்சமகாபூத விவேக விளக்கம் விடுவுரை இப்படி நான்கு தலைப்பின் பிரிக்கலாம் சுருதி வாக்கிய விளக்கம் இது சுலோகம் ஒண்ணுல இருந்து நாப்பத்தி ஆறு வரைக்கும் சொல்லியிருக்காரு சதேவ சோம்ய இதமக்ரஷி ஏகம் ஏவம் அத்விதேயம் சாந்தோக்கிய மனிஷத் மந்திர இதை விளக்கினர் முதல் சுலோகத்துல இந்த பிரம்மனை புரிந்து கொள்வதற்காக பஞ்சமகாபூதத்தை பிரித்து விசாரம் செய்ய போகிறோம் ஒரு அறிமுகம் சொன்னார் பிறகு சுலோகம் ரெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் சதேவ சோமிய இதம் அக்ர ஆசித் இதம்னா இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு சத்பிரமனாக மட்டுமே இருந்தது அந்த பிரம்மன் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது இவைகள் அனைத்தும் நல்ல இதை இவைகள் அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு பஞ்சபூதல்ல ஆரம்பிச்சார் முதல்ல ஆகாசம் இப்படி ஒவ்வொன்னு ஆரம்பிச்சார் மாயையோடு சப்தம் சேரும் பொழுது ஆகாசம் உருவாகிறது ஆகாசத்தோடு ஸ்பர்சம் சேரும் பொழுது வாயு உருவாகிறது வாயுவோடு ரூபம் சேரும் பொழுது அக்னி அக்னியோடு ரசம் சேரும் பொழுது ஜலம் ஜலத்தோடு பிரிதி வாசனை சேரும் பொழுது மண் பிரிருதிவி இப்படி பஞ்சபூத உற்பத்தியை பத்தி சொன்னார் பிறகு சுலோகம் ஆறு வரைக்கும் இத சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு பூதங்களின் குணத்தை கிரகிப்பதற்காக சப்தம்ங்கிறது ஆகாசத்தினுடைய குணம் அந்த ஆகாசத்தை கிரகிக்கிறதுக்கு ஒரு கருவி இல்லையா அதுக்காக காது படைக்கப்பட்டதுன்னா காதுங்கிற இந்திரியம் படைக்கப்பட்டது ஸ்பர்ஷத்தை உணர்வு தோளுங்கிற இந்திரியம் படைக்கப்பட்டது இப்படி ஐந்து ஞானேந்திரியங்கள் படைக்கப்பட்டன பஞ்சபூதம் பஞ்சபூதத்தில் அஞ்சு விஷயம் அஞ்சு விஷயத்தை கிரைக்கு அஞ்சு இந்திரியங்கள் பிறகு செயல்படுவதற்கு ஞானேந்திரியங்கள் அறிவை கொடுக்கும் கருவி பிறகு செயல்படுவதற்காக கருமேந்திரியங்கள் படைக்கப்பட்டன இந்த ஒவ்வொரு இந்திரியமும் எங்க இருக்குன்னு சொன்னார் இப்ப கண்ணு காதெல்லாம் கோலகம் இது இந்திரியங்கிறதுக்குள்ள இருந்து வேலை செய்தது வெளிப்படுற இடம்தான் கண்ணு காது தூக்கும் சக்தி கையே அது ஒரு கருமேந்திரியம் அது வெளிப்படுற இடம் கையே இப்படி ஒவ்வொரு இந்திரியம் வெளிப்படுவதற்கு ஒரு கோலகங்கள் இருக்கின்றன இவைகள் எல்லாவற்றுக்கும் ஹெட்டாக இருக்கிறது மனம்ங்கிற இந்திரியம்னு சொன்னார் இது ஹெட் இது மனம் எந்த இந்திரியத்திலையும் மனம் போய் அதுல போய் ஜாயிண்டாக தான் வேலை செய்யும் நான் பேசுறது நீங்க கேட்கணும்னா மனசு இங்க ஒன்றுனாத்தேன் மனசு வீட்டுல இருந்தா நான் பேசுறது காதுக்குள்ள போகவே போகாது கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு நான் ஏன் தெரியுது நான் பேசுறது காதல விழுது மனம் இங்க சேர்ந்தாத்தேன் கண்ணிலையும் காதலையும் மனசு போகணும் அப்பதான் இது கேட்கும் இல்லாட்டி அங்க வீட்டு ஞாபகம் வரும் அப்ப எல்லா இந்திரியர்களுக்கும் தலைவனாக மனம் என்ற இந்திரியம் இருக்கிறது இது எல்லாம் சேர்த்து சொன்னார் ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் பஞ்சபூதம் பிறகு என்னென்ன இருக்கோ நான் அறிபவனை தவிர அறியப்படுபவை அனைத்தும் நான் இந்த உடம்பு அறிகிறேன் இந்திரியங்கள் அறிகிறேன் மனசு அறிகிறேன் நான் அறிபவன் தனியா இருக்கேன் என் மனசு என்ன செய்து எனக்கு தெரியுது என் உடம்பு என்ன செய்துன்னு எனக்கு தெரியுது இந்த உலகத்தை நான் அறிகிறேன் பிறகு தெரியாத எத்தனை நட்சத்திரங்கள் கோள்கள் இருக்கு அது என்னென்ன சாஸ்திரம் சொல்லியிருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க இவை அனைத்தும் இதம் தோன்றுவதற்கு முன்பு இவை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா பிரம்மனாக மட்டுமே இருந்ததுன்னர் சத்மன் பிரம்மனாக மட்டுமே இருந்தது நாம ரூபங்கள் உருவாகவில்லை படைப்புனால என்ன தெரியுமா ஒரு வடிவம் ஒரு பேரு வந்த படைப்பு மண் இருக்கு அது வரைக்கும் பெஸ்ட் எல்லாம் மண்ணுதான் பானைன்னு வந்தவுடன் ஒரு ரூபம் ஒரு பேரு நாம ரூபம் இது ரெண்டும் வந்திருக்கு சத் மட்டும் இருந்ததுன்னா நாம ரூபம் உருவாகாமல் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத் பிரம்மன் மட்டும் இருந்தது அதனுடைய லட்சணம் என்ன ஏகம் ஏவம் அத்யம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அதை சொன்னார் இதம் இவைகள் அனைத்தும்ங்கிறத பதினெட்டு வரைக்கும் பிறகு பத்தொன்பதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஏகம் ஏவம் இந்த உலகத்தில் நீங்க எந்த பொருள் எடுத்துங்க மூணு வேறுபாடு இருக்கும் அதுக்குள்ளே வேறுபாடு இருக்கும் ஸ்வகத பேதம்னு சொல்றது நான் இருக்கேன்னா எனக்குள்ள என்ன வேறுபாடு இருக்கு தலை காது மூக்கு கை கால் இப்படி வேறுபாடு இருக்கு எனக்கு மரம் நடத்தின இலைகள் இருக்கு கிளைகள் இருக்கு கனிகள் இருக்கு வேர் இருக்கு எல்லாம் இருக்கு அதற்கு உள்ளே உள்ள வேறுபாடு ஸ்வகத பேதம் பிறகு சஜாதீய பேதம்னு சொல்லுவான் அது எப்படின்னா ஒரு மரம் இருக்கு அதே நூறு மரம் இருக்கும் தென்ன மரம் தான் பல வகையான மரங்கள் ஒரே மரத்துக்குள்ளே இது ஒரு மரம் அது ஒரு மரம் மனிதர்கள் எல்லாம் ஒரே இனம்தான் ஆனா நான் வேற நீங்க வேற ஒரே இனத்துக்குள்ள உள்ள வேறுபாடு இது ஒரே உடம்புக்குள்ள வேறுபாடு ஒரே உறுப்புக்குள்ள வேறுபாடு இது ஒரே இனத்துக்குள்ள வேறுபாடு சஜாதிய பேதம் இந்த சஜாதிய பேதம் தான் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் சரஸ்வதி சேதம் மூணு பேரும் கடவுள் தான் நவராத்திரி பூஜை நடந்துகிட்டு என்ன போட்டி வருது கல்வியா செல்வமா வீரமா இந்த எப்போ இந்த வேறுபாடுதான் பொறாமைக்கே காரணம் இந்த ஒரே இனத்துக்குள்ளே வேறுபாடு புளியை பார்த்து புறாப்படுவீங்களா சிங்கத்தை பார்த்து புறாமை போடுவோமா ஆனால் மனுஷனுக்கு முக்கிய இந்த சஜாதிய பேதம் இப்படி ஒரு வேறுபாடு அடுத்தது நான் மனுஷன் ஒன்று எனக்கு வேற என்னவெல்லாம் வேறையாக இருக்குது அது வேற டேபிள் வேற மிருகம் வேற பூடை வேற நாய் வேற மைக்கு வேறு லைட்டு வேற எனக்கு வேறாக என்ன இருக்கோ அதெல்லாம் வேறுபாடு இது விஜாதீய பேதம் ஒரே இனத்து ஒரே பொருளுக்குள்ள வேறுபாடு அவயவங்கள் அதை போல ஒரே இனத்துக்குள்ள வேறுபாடு சஜாதீகம் அதற்கு வேறாக எது இருக்கும் அது விஜாதீய பே மூன்று வேறுபாடும் இல்லாத ஒரே ஒரு வஸ்து பிரம்மன் மட்டுமே அந்த ஏகம் ஏவம் அத்விதீயம்ங்கிற வார்த்தை ஏகம்ங்கிற வார்த்தை அதுக்குள் அவயவங்கள் இல்லை உறுப்புகள் இல்லை அதற்குள்ளே பேதம் இல்லைங்கிறத காமிக்கிறது ஏபம் அது மட்டுமே இருக்கிறது அதை போல இனி ஒன்று இல்லை பிரம்மனைப் போல இனி ஒரு பிரம்மன் இல்லை சிவனை போல நூறு கடவுள் விஷ்ணுன்னு சொல்லிடலாம் சரஸ்வதியை போல லட்சுமின்னு சொல்லலாம் லட்சுமியை போல சக்தின்னு சொல்லலாம் பிரம்மனைப் போல இனி ஒரு பிரம்மன் இல்லவே இல்லை அது ஏவம் அது மட்டுமே இருக்கிறது அத்திநீயம் அதற்கு வேறாக எதுவும் இல்லை அதை விட குறைந்ததாகவோ சக்தி உள்ளதாக வேற ஏதாவது இருக்கும் நினைச்சா கடவுளுக்குள்ள அந்த கடவுளை மாதிரி இந்த கடவுள்னு சொல்றது மாதிரி பிரம்மனை போல இனி ஒரு பிரம்மன் இல்லவே இல்லை பிரம்மனுக்கு வேறாக ஏதாவது இருக்குமா என்றால் அதுவும் இல்லை அத்விதீயம் இரண்டு அற்றது இந்த ஒண்ணுங்கிறதுக்கு இரண்டு அற்றதுங்கிறது வித்தியாசம் இருக்கு ஒண்ணுன்னா அதை உடச்சி ரெண்டாக்கலாம் ரெண்ட நாலாக்கலாம் நால எட்டாக்கலாம் அத்விதீயம் இரண்டு அற்றதுன்னு இரண்டு ஆக்க முடியாதது அங்க பிளவு படாதது அதனாலதான் அத்விதீயம் அத்வைதம் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இரண்டு ஆக்க முடியாது ஒண்ணு பாதி பாதி கட் பண்றேன்னு சொல்லிடலாம் இந்த அத்வைதத்துக்கும் அந்த ஒன்றுங்கிறது வித்தியாசம் இருக்கு அங்க ஒன்றுன்னு சொல்லும் அவயவங்கள் இல்லை ஏவம் அது மட்டுமே சொல்லும் பொழுது போல இனியொன்று இல்லை அத்விதீயம் பொழுது அதற்கு வேறாக எதுவுமே இல்லை என்று ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மன் மட்டுமே இந்த வேறுபாடுகள் அற்றது என்ற கருத்து சொல்லப்பட்டது இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இந்த சத்பிரமன் மட்டுமே இருந்தது இவைகள் எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் பஞ்சபூதங்கள் உடம்பு சேர்ந்திருது மனசில் சேர்ந்திருது இந்திரியங்கள் சேர்ந்திருது வேற நட்சத்திரங்கள் ஸ்டார் எல்லாம் இவைகள் படைப்பதற்கு முன்பு பிரம்மன் மட்டும் இருந்தது அந்த பிரம்மன் ஒன்றாக இருந்தது அதை வேறு ஒரு பிரம்மன் இல்லை அதற்கு வேறாக எதுவுமே இல்லை என்று ஏகம் ஏகம் அத்விதம் என்ற கருத்து நிறைவேட்டப்பட்டது பிறகு இருபத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஆறு வரைக்கும் பூர்வ பக்ஷம் இந்த மந்திரத்தில் வருச்சு இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அசத்தாக இருந்தது சொல்றோம் நாஸ்தியெல்லாம் அதுவா வந்துச்சு என்ன சொல்றான் கடவுள்னு கிடையாது அதுவா வந்து அதுவா ஒண்ணு திடீர்னு சிங்கம் தோன்றணும் ஞானம் வரணும் வரலாம்ல ஒன்றுமே இல்லாமல் அதுவே வந்துச்சுன்னா எதவெல்லாம் நடக்கலாம் அப்படி ஒரு நாஸ்திக காதம் இருக்கு இங்கேயும் இந்த மந்திரத்திலே வருது இப்படி சொல்றாங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுங்கிற அந்த இல்லாமல் ஒரு லட்சணம் சொல்றாரு இப்ப இங்கே வந்து ஒரு நாய் இல்லை பூனை இல்லை சிங்கம் சிங்கம் இல்லையன்னு சொல்லிட்டு அந்த சிக்கம் எப்படி இருக்குங்க லட்சணம் சொன்னால் எப்படி இருக்கு இந்த இடத்துல சிங்கம் இல்லையன்னு சொல்லிட்டேன் பெரிய அந்த இல்லாத சிங்கம் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அது எவ்வளோ மடத்தனமா இருக்கு அது மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாரு வேறு மந்திரத்திலே வருது இல்லாமையிலிருந்து இவைகள் எல்லாம் தோன்றின என்று சில பேர் சொல்றாங்க அதுக்கு லட்சணம் ஏகம் ஏகம் அத்விதியம் சொல்றாங்க இல்ல அதுக்கு என்னத்த லட்சணம் சொல்றது அது மாதிரி நிறைய மதவாதிகள் இருக்காங்க இல்லாமையிலிருந்து வந்தது சூன்யவாதம் சொல்லுவோம் பௌத்த மதத்துல ஒரு ஒரு பிரிவு இருக்கு சூன்யவாதம் சொல்லி அது வந்து இல்லாமையிலிருந்து இவைகள் எல்லாம் தோன்றியதுன்னு சொல்லி அதைப் புறம் கண்டனம் பண்ணி அப்படி தோன்றவே முடியாதுன்னு சொல்லி நிராகரணம் பண்ணார் அதுக்கு கௌடபாதாச்சாரியார் சொன்ன கருத்து சங்கராச்சாரியார் சொன்ன கருத்து கௌடபாதாச்சாரியாருங்கிறவர் சங்கரருடைய குருவின் குரு பிற சங்கரர் என்ன சொல்லியிருக்காரு பிற சங்கரருடைய சிஷியர் சுரேஸ்வராச்சாரியார் அந்த சுரேஸ்வராச்சாரியார் பரம்பரையில வந்தவர் இந்த வித்யாரண்ய மகா சுவாமிகள் இவங்கெல்லாம் இவர் எப்படி நீக்குனாங்கிற கருத்தை எல்லாம் சொல்லி அதுல முக்கியமா மாண்டவிஷத் காரிகையில இந்த பிரம்மன் அஸ்பர்ஷம் எதனாலும் தீண்டப்படாததுன்னு ஒரு கருத்து முக்கியமா சொன்னார் சொல்லி அதெல்லாம் நிராகரணம் பண்ணி இப்ப தர்க்கவாதத்தை நிராகரணம் பண்ணார் அதாவது தர்க்கவாதி என்ன சொல்லுவான்னா புத்திபூர்வமா சிந்திக்கிறவனு சொல்லி முட்டாள்தனமா சிந்திப்பான் தர்க அப்படிதான் அதை சொல்றது அவங்களாம் நிராகரம் பண்ணார் எல்லாம் எப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேச கடுமையான வார்த்தைகள் மூடர்கள் கூட சொன்னார் அத என்ன சொல்றான் இந்த பஞ்சபூரம் இல்லைன்னு சொல்லிடலாம் ஆகாஷத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு வாதம் பண்ணுறாங்க பார்த்தா நியாய மாதிரி தெரியும் அதான் நியாயவாதின்னே பேர் அவனுக்கு மேலோட்டமா பார்த்தா அதுக்கு ஒரு கருத்து சொன்னி ஆகாஷத்தை எங்க பார்த்தேன்னு கேட்குறாரு பஞ்சபூதம் இல்லாத ஆகாஷத்தை உன்னால பார்க்கவே முடியாது ஆகாசம் மட்டும் இருக்குன்னு எப்படி சொல்றேன் அவன் என்ன சொல்றான் இந்த எல்லாம் அழிஞ்சு போகும் சொல்லி இல்லாமல் போயிரு ஒத்துக்கிறேன் ஆகாசம் இல்லாமல் அப்படி போகும் நியாயமா தானே தோணுது பார்த்தா நீ ஆகாசத்தை எங்க பார்த்தேங்கிறார் பஞ்சபூத மிச்ச நாலு போதும் இல்லாத ஆகாசத்தை பார்க்கவே முடியாது அது மட்டும் இல்ல நீ ஆகாசத்தை பார்க்கவே இல்லை ஏன்னா ஒன்னு இருளை பார்ப்போம் இல்லாட்டி ஒளியை பார்ப்போம் இருளும் ஒளியும் இல்லாத ஆகாசத்தை எங்கு பார்த்தேன்னு கேட்கிறார் அப்ப இல்லாத ஆகாச இருக்குன்னு பார்க்காத ஆகாசத்தை பார்த்தேன்னு ஒத்துக்கிட்ட அது மாதிரி நான் வந்து பார்க்காத பிரம்மன் தான் அது இருக்கு உணர் உருவமா இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி தர்க்கவாதத்தை நிராகரம் பண்ணார் சொல்லிட்டு சத்பிரமன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லும்போது அனுபவமா இருக்கின்ற சும்மா போய் வேதம் மட்டும் சொல்றதை சொல்லலை நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது அதை அறிய இந்திரியங்கள் தேவையில்லை வெளிச்சம் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இருட்டு ரூமில் உட்கார்ந்து இருக்கீங்க கண்ணு காது மூக்கெல்லாம் அடைச்சா செல்லாம் நீ இருக்குங்கிறதுக்கு எதாவது வேணுமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவமா அந்த உணர்வு இருக்கு ஆழ்ந்த உறக்கத்திலேயும் இருக்கு எந்திரிச்சோன்னு நான் நல்லா இவ்வளவு நேரம் ஒண்ணுமே தெரியாமல் இருந்தேன்ற அனுபவம் இருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தேங்கிற அனுபவம் இருக்கு அனுபவமாக இருக்கிறது அதுதான் பிரம்மன் அதுதான் பிரம்மன் என்ற கருத்து யாருக்கு தெரியுதுன்னா எப்ப மனசு அமைதியா இருக்கோ அப்ப தெரியுங்கிற எப்ப மனசு சுத்தமா இருக்கோ அப்ப தெரியும் சொல்லி மன சஞ்சலத்தினால்தான் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் தெரிகிறது நம்மளுக்கு இந்த விவகாரமே வருது ரெண்டு உறுப்பதையும் சஞ்சலம் ரெண்டுதான் சஞ்சலமே அடையுமா ஒன்னு மனசு இன்னொன்னு மாயைன்னா கடவுளுடைய மனசு மாயை நம்ம மனசு இங்க இருக்கிறது இந்த மனசு சஞ்சலம் அடையும் பொழுது அந்த அமைதியின்மை வருது ஆழ்ந்த உறக்கத்துல மனது வந்து சஞ்சலம் இல்லாம இருக்கும் பொழுது அங்கு ஒரே ஆனந்த சொரூபம் மட்டும் வெளிப்படுது இருக்கின்றேன் தெரிகிறது அதுவும் அமைதியா இருந்தேன் ஆள் நல்ல சந்தோஷமா தூங்கினேன் நிம்மதியா தூங்கினேன் அப்படிங்களும் ஏன்னா மன சஞ்சலம் இல்லை மனம் சஞ்சலம் மற்றும் இருக்கும் பொழுது அந்த பிரம்ம தத்துவம் வெளிப்படுகிறது மாயை சஞ்சலம் அடையாத போது சத்பிரம்மன் மட்டும் இருக்கிறது ஏகம் ஏவம் அத்விதீயமான பிரம்மன் மட்டும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாயைன என்ன அப்படின்னு ஆரம்பிச்சார் மாயா தத்துவ விளக்கம் இரண்டாவது ஆட்டை நாற்பத்தாறு வரைக்கும் ஏகம் ஏவம் அத்விதீயம் சத்பிரமன் மட்டுமே இருக்கிறது இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு நாற்பத்தி ஏழுல இருந்து வரைக்கும் மாயை என்ற ஒரு தத்துவம் அதுல இருந்து எல்லாம் வருது வெறும் பிரம்மன் வராது பிரம்மனும் மாயையும் சேரும்போது தான் சிருஷ்டி உற்பத்தி ஆகும் அந்த மாயைக்கு லட்சணம் சொல்லும்பொழுது அதுல முக்கியமா மூணு சொன்னார் அது ஒரு சக்தியாக இருக்கிறது அதனாலதான் சிவன் சக்தின்னு சொல்லும்போது சக்தியை மாயுமா சிவனை வந்து பிரம்மன் சொல்லு அது ஒரு சக்தியாக இருக்கிறது அது மட்டுமல்ல அது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் தனியாக நிற்காது நிஷ்டத்துவம் அதாவது சாரமற்றது எந்த சக்தியுமே தனியா எனக்கு பார்க்கிற சக்தி இருக்கு கண்ணு இல்லாட்டி பார்க்குற சக்தி வெளிப்படுமா தூக்குற சக்தி இருக்கு கையில் வெளிப்படுமா தனியா இயங்காது ஒரு கோலகம் தேவை இருக்கு பிரம்மனியுடைய சக்தியாக மாய இருக்கிறது அந்த மாயை தனியாக இயங்காது பிரம்மனை சார்ந்துதான் இயங்கும் தனியா நிக்கவே நிற்காது சக்தி எந்த சக்தியும் தனியா இருக்காது சரி அது இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அது இருக்கிறது தெரியாது வெளிப்பட்டாத்தேன்னு தெரியும் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அமைதியா கையும் காலங்களோடய உட்காந்துருக்காரு நடக்கிற சக்தி இருக்கா பே கையில் தூக்குற சக்தி இருக்கானா எந்திரிச்சு வந்தாத்தேன்னு தெரியும் ஒருத்தர் இருக்காரு ஒரு பேர் ஒரு மிக இருக்கு அவருக்கு தலையை தவிர கீழே எந்த ஊருக்கும் வேலை செய்யாது அவர் பெரிய அநாத ஆசிரமம் நடத்தி அவர் பேர் ராமகிருஷ்ணர்ன்னு நினைக்கிறாரு அது என்ன ஊர் பேரு கூட ஞாபகம்ல அவர் உட்காந்து போய் பார்த்தேன் இல்லை வரல இல்லை அவரு ராமகிருஷ்ண பேர் அவருக்கு ராமகிருஷ்ணன் அவரு உட்காந்து போய் பார்த்தேன் அவர் தேனி ஆசிரமம் வந்துருந்தாரு இதுக்கு மேல அந்த வேலை வச்சு ஒரு பெரிய இதே உருவாக்கி இருக்காரு ஒரு ஆசிரமம் உருவாக்கி அந்த ஊனமுற்றோர்களும் அவ்வளோ சேவை பண்ணுறாரு அவர் வெறும் ஃபோன்னு கோவா கையில் கொடுப்பான் அதை வச்சு பேசிகிட்டே இருப்பார் கீழே இருந்து வேலை செய்யலாம் ஆள் வேணும் அவருக்கு அப்போ அந்த கையில் தூக்குற சக்தி காலைல நடக்கிற சக்திங்கிறது நம்ம போய் அவர் எந்திரிச்சாக்கே தெரியும் இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்போ அது வெளிப்படும் மாயை வெளிப்பட்டா தான் அந்த சக்தி மாயை இருக்கு இல்லையானே தெரியும் அது வெளிப்படுறது வரைக்கும் அது தெரியவே தெரியாது மாயையுடைய லக்ஷணம் மூணு அது ஒரு சக்தி பிரம்மனுடைய சக்தியாக இருக்கிறது சாரது நிஷ்டத்துவம் அது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் தனியாக எங்காது அது இருப்பது எப்படி தெரியும் என்றால் வெளிப்பட்டால் மட்டுமே தெரியும் வெளிப்படாத வரை அது தெரியவே தெரியாது பிறகு அதுவே பிரம்மன் பிரம்மன் சொல்ல முடியாது பிரம்மனுடைய சக்தினே மாயை சக்தியே பிரம்மன் சொல்லிட முடியாது நெருப்பினுடைய சக்தி என்ன உஷ்ணம் உஷ்ணம் எல்லாமே நெருப்பாக தெரியுமா தண்ணி கூட உஷ்ணமா இருக்கு நெருப்புன்னு சொல்ல முடியுமா தண்ணிய நெருப்பா இருக்குன்னு சொல்லுங்க நெருப்பாகாது அது நெருப்பியினுடைய சக்தியாக உஷ்ணம் இருப்பது போல் பிரம்மனுடைய சக்தியாக மாயி இருக்கிறது சரி அது எப்படித்தான் இருக்கு அது லட்சணம் என்ன இருக்கா இல்லையா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அது எப்படி இருக்கோ அப்படி இருக்குனர் இருக்கு கண்ண பார்த்தா இருக்கு சரி இருக்குன்னு சொல்லலாமேன்னா போயிருது இல்லாம போயிரு நேரடியா கயிறு பாம்பு உதாரணம் பாம்பு இருந்துச்சு எனக்கு அதனுடைய வெளிப்பாட பயம் இருந்து பயந்து இருக்காம அறிவு வந்த பயிற்சா கயிறு போயிடுச்சு அப்ப இருக்கு இல்லை இந்த ரெண்டு லட்சணமும் சொல்லுவாங்க மாயைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு இப்ப எப்படி இருக்கோ அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதனால அதுக்கு பேர் என்ன சொன்னாரு நித்தியானார் இல்லைன்னா அசத்து இருக்குதான் சத்து பிரம்மன் சத்து முயல் கொம்பு இருக்கான்னு கேட்டா முயல் கொம்பு இல்லை அசத்து இல்லாதது அது ஆனா இது அப்படி இல்லை கயத்துல பாக்குற பாம்பு வந்து நித்தியா ஒரு நேரம் வேற ஒரு நேரம் போயிருச்சு காட்சிக்கு இருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எது இல்லையோ அதுக்கு மித்தியா அப்படின்னு பேரு அப்புறம் அந்த மாயை எங்க இருக்கு பிரம்மத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது களிமண்ல பூரா பானை வந்தாலும் கூட ஈர களிமண்ல பானை அது மாதிரி இந்த மாயையினுடைய ஒரு பகு ஒரு மாயை வந்து பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்து அது எதுக்குன்னா ஒரு பகுதியிலிருந்து கால் பகுதி ஆற பகுதினா பின்னாடி சொல்லுவாரு பிரம்ம வந்து பிரம்மத்தினுடைய பத்தில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கா மாயை இருக்குன்னு சொல்றது உண்டு காரணம் என்னன்னா இந்த அனைத்து அண்ட சராசரமுமே மாயை இதெல்லாம் என்னதான் இதை பத்தி தெரிஞ்சாலும் அதுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் நேங்க பிரம்மனை அறிந்தால்தான் முழுசா அறிஞ்சது மாதிரி அதனால இது அதில் ஒரு இருக்கிறது இது ஒரு கீதையில சொல்லிருக்கு பிரம்மசூத்திர சொல்லி இருக்கு வேதத்திரி சொல்லி இருக்குன்னு சொல்லி அதை உதாரணம் எல்லாம் சொல்லி மாயா தத்துவத்தை நிறைவு பண்ணார் பிறகு மூணாவது டாபிக் தான் கடைசியா பார்த்தது பஞ்ச மகாபூத விவேகம் இது ஆரம்பத்திலையும் சொன்னார் என்ன இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்புன்னு சொல்லும்போது இவைகள்லாம் எவைகள் சொல்லும் ஆகாசம் வாயின்னு சொன்னார் சுருக்கமா இங்க விரிவை விளக்கும் பொழுது இவை உண்மையில் இல்லவே இல்லை என்ற தப்பி சேர்த்து விளக்கிட்டு வந்தார் எங்க இருந்து ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் இதுல முக்கியமா ஆகாசத்தையும் ரொம்ப விளக்குனார் ஏன்னா ஆகாசத்துக்கும் பிரம்மனுக்கு அதிகமா வித்தியாசம் தெரியாது நம்ம பிரம்மனுக்கு உதாரணம் சொல்லும்போது ஆகா ஆகாசம் எங்கும் நிறைந்தது பிரம்மனும் எங்கும் நிறைந்ததுதான் இதுவும் காட்சிக்கு தெரியாது அதுவும் காட்சிக்கு தெரியாது அதனால இந்த ஆகாச தத்துவத்தை ரொம்ப அதிகமா விளக்கினார் விளக்கும் பொழுது அதனுடைய மித்யாத்வம் அது உண்மையில் இல்லை என்ற கருத்து விளக்கப்பட்டது ஆகாஷத்துக்கு ரெண்டு லட்சணம் சொன்னார் சப்தன்னு முக்கியமான லட்சணம் ஆகாஷ் குணம் என்ன சப்தம் இன்னொரு குணம் இருக்கு அவகாசம் இடம் கொடுத்தல் ஸ்பேஸ் இல்லாட்டி எதாவது பொருள் இருக்க முடியுமா ஸ்பேஸ் இருக்குனாலும் இந்த கிரகங்கள்லாம் இருக்கு ஸ்பேஸ்னால என்ன அர்த்தம் அங்கே இடம் இருக்குன்னு அர்த்தம் இடம் இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் ஒரு டம்ல ஒரு பாத்திரம் இருக்கு அதுல ஏதாவது போடணும்னா உள்ள ஒண்ணுமே இருக்க கூடாது அதுக்கு பேர் என்ன இடம் இருக்கக்கூடிய அவகாசம் இருக்கு அங்கு ஸ்பேஸ் இருக்கு இருந்தாலும் அதுக்குள்ள போட முடியும் இந்த ஆகாசத்துக்கு இனி ஒரு லட்சணம் இடம் கொடுக்கும் தன்மை பிரம்மன் எதுக்கும் இடம் கொடுக்காது பிரம்ம ஆதாரமா வச்சு தெரியுதே ஒழிய பிரம்மன் எதுக்கு இடம் கொடுக்காது ஆகாசம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது இடம் கொடுக்குதுன்னு சொன்னாலே அங்க ஒன்னு இல்லைன்னு அர்த்தம் அசத்துன்னு அர்த்தம் சொன்னார் பிரம்மன் சத்து ஆகாசம் அசத்துங்கிறதுக்கு அசத்து அப்படின்னா பிரம்மனுக்கு வேறாக இருப்பதால் பிரம்மன் சத்தாக இருப்பதால் இது அசத்தாக இருக்கிறது அப்படின்னு பிரம்மன் மாயைங்கிறது ஆகாசங்கிறதும் உண்மையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை விளக்கினார் அதுக்கு இனி ஒரு கருத்து வந்தது தர்மம் தர்மின்னு சொல்லி எப்பயுமே தர்மம் மாறும் தர்மி மாறாது நான் இருக்கிற நான் நல்லவனா கெட்டவனா நான் தர்மி என்னுடைய குணம் தர்மம் அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அந்த குணம் இருப்பாரு மாறும் இல்ல நெட்டையானவன் ஒரு குட்டையாகிடலாம் குட்டையானவன் நட்டையாயிரலாம் குண்டானவன் ஒல்லியானவன் இதெல்லாம் தர்மம் தர்மம் மாறும் தர்மி மாறாது அப்படி ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது சத்தினுடைய அம்சம் அது தொடர்ந்து வரும் இந்த ஆகாசம் வாயுவல மாறிக்கிட்டே வரும் அந்த தர்மை தொடரும் இருத்தல் இருத்தல்ங்கிற பேர் சத்துன்னு பேர் அது மாறாது தர்மம் மாறிக்கொண்டே வரும் அதனால தர்மங்கிறது அசத்து அது உண்மையில் இல்லாதது நிஷ்டத்துவம் கிருஷ்ணனை கூட சொல்லுவான் குழந்தை கிருஷ்ணன் என்னை திருடிய கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் கீதை கீதையை உபதேசம் என்ன கிருஷ்ணன் எத்தனை பேர் கிருஷ்ணன் சொல்றான் கிருஷ்ணன் மாற மாட்டார் அப்படி லீல எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தர்மம் தர்மி மாற பிரம்மன் தர்மி மற்ற பஞ்சபூதங்கள் தர்மம் வந்திருக்கு அதெல்லாம் மாறக்கூடியது இது மாறாத தத்துவம் ஆகவே ஆகாசமித்தியா ஆகாசமித்தியான்னு என்ன அர்த்தம் அதுல வந்த குணமும் மித்தியா அதனுடைய குணம் என்ன சத்தம் இந்த சப்த மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டா சண்டையே வராது அது நினப்ப வராது யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா பொதுவா பிரச்சனையே இந்த வார்த்தையில்தான் வருது கவனமா வார்த்தையை நாம கையாள மாட்டோம் இல்லாட்டி அவங்க கையாலதான் நாம் பெருசா எடுத்துக்குவோம் நாம முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தையை விட்டுருவோம் இல்லாட்டி யாராவது வார்த்தையை விட்டுருப்பாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வெறும் சப்தங்கிற புத்தி வராது இப்படி எல்லா விஷயங்களிலுமே அந்த நித்யா அது எல்லாம் உண்மையில் இல்லை என்ற கருத்தை நினைநாட்டி கொண்டு வந்தார் பிறகு இடையில ஒரு கருத்து சொன்னார் இந்த வாயு தத்துவம் ஆரம்பிச்ச உடனே ஒன்னு சொன்னார் என்ன சொன்னாருங்கன்னா தத்துவம் மூலம் புரிஞ்சு மனசுக்குள்ள பதியல பலனும் கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒண்ணு மன கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்காது உனக்கு வந்திருக்காது மன ஒருமுகப்பாடு படாத தன்மை அல்லது தத்துவம் புரிஞ்ச தத்துவத்தில் உனக்கு சந்தேகம் இருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த மனசை நிலைநிறுத்த முடியாம இருக்கும் ஒண்ணு இல்லைன்னா புரிஞ்சது மாதிரி இருக்கும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும்னா சந்தேகம் வந்தா திருப்பி திருப்பி விசாரம் பண்ண திருப்பி திருப்பி கிளாஸ் கேளு கேட்டு கேட்டு அந்த சந்தேகத்தை போக்கிக்க இல்லை புரிஞ்சாச்சு மன ஒருமுகப்படுதுன்னா இந்த கருத்தை தியானம் பண்ணி உட்காந்து சிந்திச்சு மனசுல ஒருமுகப்படுத்து அப்படி பண்ணா இந்த ஞானம் பலனை கொடுக்கும் அப்படின்னார் பிறகு வாயு தத்துவம் வாயுவில ஸ்பெஷலா சில குணங்கள் சொன்னார் என்ன சொன்னார்னா வாயுவனுடைய குணம் ஸ்பர்ஷம் அந்த உணர்வு அதுக்கு உலர ஒரு தன்மை இருக்கு செல்லுதல் வேகமாக செல்லுதல் அப்படிங்கிற குணம்ல வாயுவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார் வாயு ஆகாசி வந்ததுனால வாயுவுக்குட குணம் ஸ்பர்ஷம் அதுக்கு முந்தின குணம் அப்படியே வந்துடும் அதுக்கு முன்னாடி எது இருந்துச்சு ஆகாசம் ஆகாசத்தின் உணவு சப்தம் அதுக்கு வந்துரு அதுக்கு முந்தினம் மாயை மாயையினுடைய குணம் என்ன நிஷ்டத்துவம் சாரமற்றது உண்மையில் இல்லை அந்த குணமும் வாயுக்கு இருக்கும் அது வந்து இருக்கு அது பிரம்ம சார்ந்து இருக்கு பிரம்மனுடைய இருத்தல் சத் இருத்தலும் வாயு இருக்கிறதுன்னு சொல்லும் அந்த இருத்தல் பிரம்மனுடையது வாயும் வித்தியா அதுவும் சாரது அது எதனுடையது மாயையினுடையது பிறகு ஆகாசத்தினுடைய சப்தமும் வாயு உள்ள இருக்கும் பிறகு வாயினுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் அதோட உலர வைத்தல் செல்லுதல் வேகமாக செல்லுதல்ங்கிற குணமும் வாயுக்கு இருக்குனா பிறகு வாயுவிலிருந்து என்ன வந்துச்சு அக்னி வந்துச்சு அக்னியில அதுக்கு முன்னாடி இருக்கு எல்லா குணமும் வந்துடும் வரிசையா பிறகு அக்னியினுடைய குணம் ரூபம் அப்படிங்கிற கருத்து வந்துச்சு பிறகு ஒரு பூர்வ பக்ஷம் வந்துச்சு என்ன சொன்னார்னா பிரம்மன் வேறு ஆகாசம் வேறு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதனால பிரம்மன் சத்தியம் ஆகாசம் வித்யா அசத்து அசத்துன்னு நான் இல்லாததுன்னு சொல்ல முடியாது இல்லை ஆனா இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி இங்க இவர் என்ன கேள்வி கேட்டான்னு ஒருத்தன் மாங்கிறது தோற்றத்துக்கு வராமல் இருந்தது முன்னாடி மாயைக்கு ஒரு லட்சம் சொல்லுவோம் அது தோற்றத்திற்கு வராமல் இருந்ததுக்கு பேரு மாயை தோற்றத்துக்கு வந்தாச்சுன்னா பஞ்சபோதம் ஆயிரம் அது தோற்றத்துக்கு வராதது வாயு தோற்றத்துக்கு வந்தது அப்ப தோற்றத்துக்கு வராதது தோற்றத்துக்கு வந்ததுன்னு ஒரு வேறுபாடு இருக்கா இல்லையா அப்ப வேறுபாடு இருக்கும்போது மாயை வேறு வாயு வேறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி சொன்னா மாயை வந்து நிஷ்டத்துவம் அதாவது ஒரு மித்தியா சாரமற்றது அப்ப வாயு சாரம் உள்ளதாயிரும் உண்மையாயிரும் மாய் பொய்யாயிரும் வாயு என் உண்மைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அவர் சொன்னாரு இந்த நிஸ்தத்வம் தொடரும் அந்த பேதம் வந்து தொடருது முக்கியமான பேதம் வந்து தொடருது இன்னொரு பேதம் வந்து தொடர்றது இல்லை அது சொன்னா தோற்றத்துக்கு வந்தது தோற்றத்துக்கு வராததுங்கிறது தொடர்வதில்லை முக்கிய பேதம் தொடருது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவாந்தர பேதம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் சரி ஒன்ன மாதிரி ஒன்னு இருக்கவே இருக்காது அது நிறைய இருக்கு அதை பத்தி நீ சிந்திக்காதேங்கிறார் ஒன்ன போல இன்னொன்னு இருக்கவே இருக்காது அது இந்த உலக சிருஷ்டிக்கு வந்ததுல எல்லாத்துலயும் பேதம் இருக்கத்தை அதை பத்தி சிந்திக்காத பிரம்மனை பத்தி சிந்தி பிரம்மனுக்கும் இதுக்கும் உள்ள பேகத்தை பாரு இதுக்குள்ள இருக்க பேதத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதான் நான் அது என்னைக்கும் அது பேதம் உடையதுதேன்னு சொல்லி அதை நிவர்த்தி பண்ணார் பிறகு வாயுக்கடுத்து அக்னி பிறகு ஜலம் ஜலத்துல சுவை வருது பிறகு பிரிதிவியில வாசனை வருது இதெல்லாம் வந்து எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டது அதை விட இது குறைவாக வியாபித்துள்ளதுன்னு சொல்லி இந்த பஞ்சபூதத்துல விளக்கி இதெல்லாம் சுக்ஷம பஞ்சபூதம் அடுத்து ஸ்தூல பஞ்சபூதம் உருவாகுதுன்னா அது பிரம்மாண்டம் இந்த கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதங்கள் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டங்களில் ஜீவர்கள் வாழக்கூடிய பதினான்கு லோகங்கள் தோன்றுகின்றன அதுல மேலான உலகம் ஏழு கீழான உலகம் ஏழுன்னு சொன்ன அதில் ஜீவர்கள் வசிக்கிறதுக்கு ஏற்ற உலகம் பூமி மத் மத்தியத்தில் இருக்கிறது மேலான கீழானுங்கிறது மேல் கீழுங்கிற அர்த்தத்தில் உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது புண்ணி அதிகமா பண்ணா வாழக்கூடிய உலகங்கள் பாபம் அதிகம் பண்ணா வாழக்கூடிய உலகங்கள் இந்த உலகத்திலே உண்டு வேற ஜீவராசிகள் மனிதரை தவிர இதெல்லாம் என்ன கொஞ்சம் கீழான ஜ உயிரினங்கள் மனிதன் கொஞ்சம் மேலான உயிரினம் இப்படி இந்த மேல் கீழ் அப்படின்னு சொல்லி ஜீவர்கள் வாழக்கூடிய உலகங்கள் தோன்றின அந்தந்த உலகத்தில் வாழக்கூடிய சரீரங்கள் தோன்றினங்கிறார் தேவலோகத்தில் போனால் அந்த சரீரம் தேவர்களுக்கு இந்த சரீரம் கிடையாது இந்த உலகத்தில் இந்த சரீரம் கண்ணுக்குள்ள வாழணும்னா மீன் சரீரம் அது நிலத்தில் வாழ முடியாது ஆமை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலத்துலையும் வாழும் நீர்லையும் வாழும் அதை சார்ந்து வாழும் நிலத்துல மட்டும் வாழாத நீருக்குள்ள வாழாது சில பறவைகள் இருக்கான் ஆகாசத்துலேயே வாழுமா தரைக்கே வராதான் முட்டை ஊட போட்டுச்சுன்னா ரொம்ப உயரத்துல வாழுமா அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று இதை சுவாதிச்சுக்கிட்டு அதுலயே உயிர் வாழுமா நீர் அந்த மழை நீரை சாப்பிட்டுக்கிட்டு கீழே வராதும்பாங்க முட்டை கீழே போட்டவனே கீழே வருமா வரும்போதே பொறிச்சு பறந்து நில உயிர்மா அப்படி ஒரு பறவை இருக்குன்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல அதுக்குத் தகுந்த உடல் அது மாதிரி இந்த பதினான்கு லோகங்களில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு அந்தந்த லோகத்திற்கேற்ற சரீரங்களை எடுத்து அது வாழ்கின்றன ஆனால் எல்லாமே உண்மையில் இல்லவே இல்லை மித்தியா தோற்றத்துக்கு இருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் மித்தியாங்கிற காலத்தை வலியுறுத்தினார் பிறகு முடிவுறையாக சுலோகம் தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது வரைக்கும் இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணார் இதுல முக்கியமான கருத்து மரண காலம் ஞான மகிமை பிரமாண மகிமை இதுல ஒரு சந்தேகம் நீக்கப்பட்டது எல்லாமே மித்தியான்னா இந்த உலகத்துல ஒரு விவகாரம் செய்ய முடியாது பொய்யின்னா நல்லா பத்தி விவகாரம் பண்ணுவான் பொய்ன்னு தெரிஞ்ச நல்லா விவகாரம் பண்ணுவான் சினிமா பொய்யு தெரிஞ்சுட்டுதான் நல்லா ரசிச்சு பாக்குறோம் உண்மை நினைச்சா பாக்குறோம் பொய்யின்னு தெரிஞ்சா நல்லா ரசிக்கிறோமா இல்லைங்களா அது மாதிரி இவன் தான் உண்மையை ரசிச்சு யாரு இந்த இந்த உலகம் பொய்யன்னு தெரிஞ்சவன் தான் இந்த உலகத்தை நல்லா அனுபவிப்பாளாம் ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் இது உண்மையிலே இல்லைங்கிற தெரிகிறதுனால இவன் தான் உண்மையிலே நல்லா விவகாரம் பண்ணுவான் நல்லா சந்தோஷமா ஆனந்தமா எல்லா விவகாரத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான்ங்கிறார் நன்கு செய்ய முடியுங்கிறார் பிறகு இந்த ஞானத்தை அவன் மரண காலத்தில் அடைந்தால் கூட அவனுக்கு பிறவி இல்லைங்கிறார் விதேக முக்தி கட்டாயம் உண்டு பகவத்கீதையில் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஜியாயத்திலையும் சொல்லியிருக்காருங்கிறத ஓமானமா கொடுத்தார் இதுதான் பிறவாமையை கொடுக்கும் ஆரம்பத்தில் அடைஞ்சா ஜீவன் முக்தியோடு வாழ்ந்து விதேக முக்தி அடையினான் விதேக முக்தினா இறந்த பிறகு பிறக்காதது ஜீவன் முக்தினா வாழும் பொழுதே ஆனந்தமாக நிறைவாக வாழ்வது சீக்கிரம் அடைஞ்சிட்டோம்னா ஜீவன் முக்தி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் கடைசியாக அடைஞ்சா ஜீவன் முக்தி கம்மியாக இருக்கும் விதேக முக்தி உறுதியாக அடைஞ்சிருவோம் இறந்த பிற மீண்டும் பிறக்க மாட்டோங்கிறார் பிறகு இந்த அறிவு நிலையான அறிவு இந்த அறிவை நீக்குவதற்கு வேறு ஒரு பிரமாணம் இல்லை வேதாந்த பிரமாணம் அதனால் இந்த அறிவை போகவே போகாதுங்கிறார் இதை அடைந்து விட்டால் இந்த ஞானத்தை எதனாலும் நீக்க முடியாது ஏன்னா அதை விட கூடுன வலுவான பிரமாணம் இல்லை அறிவை கொடுக்கும் கருவி இல்லை ஏன்னா வேதாந்தத்தின் மூலமாக இந்த அறிவை பெற்றதால் வேத வாக்கு இந்த அறிவு ஒரு நாளும் போகாது ஆகவே அவனுக்கு நிச்சயம் விதேக முக்தி உண்டு இப்படிப்பட்டவன் எப்படி மரணம் அடைந்தாலும் சரி அவனுக்கு மோட்சம் உண்டு எப்படி வந்தாலும் மரணம் அடையலாம் நல்ல சாவு கெட்ட சாவுல சொன்ன பார்த்தீங்களா எப்படி மரணம் அடைந்தாலும் அவன் ஞானத்தை அடைந்து விட்டால் அவன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்கதில்லை இந்த ஞானம் போகாது என்பதற்கு ஆழ்ந்த உறக்கம் கனவில் வேதம் படித்த மாணவன் உறக்கத்திலும் கனவிலும் அவனுக்கு அந்த வேத கருத்துக்கள் ஞாபகத்துக்கு வர்றதில்லை ஆனா விழிச்ச பிறகு அது படிச்சது படிச்சதுதான் திருப்பி வந்துருது அது மாதிரி இந்த ஞானம் நீ எப்படி போனாலும் எப்படி இறந்தாலும் உள்ள இருக்கும் போகாது அதனால மீண்டும் பிறக்கவே மாட்டான் என்று சொல்லி இந்த மோட்சமானது நிலையாக நிற்கும் அப்படிங்கிறார் இங்க இந்த அத்தியாயத்துல பஞ்சபூதங்களின் சொரூபங்களை சொன்னார் அந்த பஞ்சபூதத்திலிருந்து சத்பிரமனை பிரிச்சு அறியணும் அப்படி அறிஞ்சாச்சுன்னா மோட்சம் உறுதியாக கிட்டும் இந்த உலகம் நித்தியா பிரம்மன் சத்தியம் என்று அறிவினால் இந்த உலக வாழ்க்கையும் ஆனந்தமாக கழிக்கலாம் இறந்த பிறகு மீண்டும் பிரபாமை அடையலாம் என்னுடைய மைய கருத்து பிரம்மன் நான் சத்தியம் இந்த உடல் இந்த உலகம் இந்த அனைத்தும் மித்தியா இருப்பது போல் இருக்கிறது உண்மையில் இல்லவே இல்லை இந்த அத்தியாயத்தில் வேதாந்த கருத்து அதாவது சுருதி வாக்கியம் சாந்தோக்கிய மனுஷ மந்திரத்தை விளக்குனாரு மாயையை விளக்குனாரு பஞ்சபூதத்தை விளக்கி பஞ்சபூதத்தை பிரம்மங்கிற அந்த சத்பிரமந்து பிரித்து இந்த ஞானத்தை நிலைநிறுத்தினார் இந்த ஞானம் மரணகாலத்தில் அடைந்தாலும் போகாது அறியாமை வராது ஞானம் அடைந்த ஞானம் போகாது காரணம் இதை விட வலுவான ஒரு பிரமாணம் இல்லை இதை நீக்குவதற்கு ஆகவே இவன் இறந்த பிறகு இந்த ஞானம் நிலையாக இருப்பதால் இவன் மீண்டும் திறவா நிலையை அடைவான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார் கரி ஓம் தத் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணசிய பூர்ண மாதாய பூர்ணமேவாவ சிஷியதே ம் சாஷா ஷாங்கி ஹரி ஓம் ஆதிகுநாதே ஜை